नमो ब्रह्मा ब्रह्मा संप्रदाय, नमो संप्रदाय प्रज्ञान ओम प्रकरणम् வது காரிக்கு ஜராமர் சுவே தர்மாஸ்வராமியன்மனைய ஜம் நம் கௌட்ப அத்வைத தரிசன சம்பிரதாய கருத்து நமஸ்காரம் அத்வைத தரிசன நமஸ்காரம் இவற்றையெல்லாம் செய்த பிறகு அவிவாதம் அத்வைதவாதம் அஜாதிவாதம் அவிவாதம் விவாத ரஹிதம் விவாத அதீதம் என்று சொல்லி அதை விளக்குவதற்காக சத்காரியவாதிகள் அசத்காரியவாதிகளுடைய கருத்தை சொன்னார் காரியம் காரியத்தின் காரணம் சத் என்பது சத்காரியவாதம் சாங்கியமதவாதம் காரியத்துக்கு காரணம் இல்லை அசத் என்பது அசத்காரியவாதம் இந்த சிருஷ்டியாகிய காரியம் இந்த சிருஷ்டியை நம்ம என்ன சொல்கிறோம் காரணம்னு சொல்கிறோமா காரியம்னு சொல்கிறோமா இந்த சிருஷ்டியை நாம் காரியம்னு சொல்கிறோம் கிரியேஷனுங்கிறோம் படைப்புங்கிறோம் ஒரிஜினேஷனுங்கிறாங்க ஆங்கிலத்தில் ஒரிஜினேஷன் கிரியேஷன் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் வாட் கேட்கணும் கிரியேட்டட் ஃப்ரம் வாட் எதுல இருந்து தோன்றியது இந்த கேள்விக்கு பெரிய இது காஸ்மாலஜின்னு சொன்னேன் குடம் உதாரணத்துக்கு வச்சுட்டு இருக்கும் குடத்தை மரத்தை இதெல்லாம் திருஷ்டாந்தத்துக்கு வச்சுட்டு இருக்கும் ஆனால் இந்த திருஷ்டாந்தத்தை பிரபஞ்சத்துக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கு கணக்கற்ற மனசாபி அச்சிந்த ரச்சனா ரூபா ஜகத்து ரூபம் ஜகத்து மனசில் சிந்திக்க முடியுமா இந்த ஜகத்தில் இருக்கிற விஷயங்களெல்லாம் அப்பேற்பட்ட இந்த ஜகத்தில் இருக்கிற இந்த விஷயங்களுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த ஜகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நாம் என்ன சொல்கிறோம் காரியம்னு சொல்கிறோம் இந்த படைப்பை காரியம்னு சொல்லி நம்ம மனசில் ஒரு கண்டிஷனை ஏற்படுத்தியிருக்கோம் நாம் அதையே சாஸ்திரம் தான் பண்ணிருக்கு அது நான் இல்லைன்னு சொல்லலை நம்ம ஒரு கண்டிஷனை நாம் சாஸ்திரத்தின் மூலமாகவும் நம்முடைய ஒரு எதுல இருந்து இது வந்திருக்க கூடும் எதனால இது நடந்துகிட்டு இருக்கு சுகது வருகிறது அப்படிங்குற ஒரு முக்கியமான கேள்வி நான் ஏன் பிறந்தேன் எனக்கே சுகம் வருது எனக்கேன் துக்கம் வருது அப்புறம் ஏன் திடீர்னு செத்து போறேன் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணினான்னா அவனுக்கு நிறைய குழப்பம் வரும் அவனுக்கு குழப்பத்தை தெளிவிக்கிறேன்னு சொல்லி தான் சாஸ்திரம் வருகிறது சாஸ்திரம் சொல்லுகிறது இது காரியம் காரியம் காரியம் சொல்லி நமக்கு சம்ஸ்காரம் என்ன இந்த ஜகத்து காரியம் காரியம் நம்ம ஆரம்பத்தில் சில பாடமெல்லாம் படிச்சுருக்கோம் பரமேஸ்வரன் ஜெகத் காரணன் ஈஸ்வரன் வேறு படித்து வச்சுருக்கோம் அப்படி சொன்னா தான் நமக்கு முதல்ல புரியும் இல்லாட்டி உலகு ஆதிபகவன் முதற்றே அவன் வாலறிவன் மலர்மிசை ஏகினான் வேண்டுதல் வேண்டாமையிலான் பொரிவாயில்லைந்தவித்தான் தனக்கோமை இல்லாதான் இறைவன் அறவாழி அந்தணன் எண்குணத்தான் காலத்திலே வியாபித்திருப்பவன் இடத்தால் வியாபித்திருப்பவன் இப்படி எல்லாம் நம்ம படித்ததெல்லாம் அப்படித்தான் படிச்சிருக்கோம் ஆ கடவுளை காரணமாகவும் உலகத்தை காரியமாகவும் படி சொல் படிச்சிருக்கோம் அது எப்படிப்பட்ட காரணமெல்லாம் படிச்சிருக்கோம் நிமித்த காரணம் உபாதான காரணம் அபிநிமித்தோபாதான காரணம் இப்படி எல்லாம் தத்துவபோதத்தில் இருந்து ஆரம்பித்து நாம் ஏகப்பட்ட உபரிஷத்தில் இப்படித்தான் படிச்சிருக்கோம் ஆனால் வந்து அத்வைத்தம் வந்து இன்னும் ஆழமானது அத்வைத்தம் உண்மையிலேயே படைப்பே இல்லைன்னு சொல்லக்கூடிய கருத்துக்கு போகிறது படைப்பை ஏற்றுக்கொண்டு படைப்புக்கு காரணத்தை சொல்லி ஒரு தெளிவுக்கு வரோம் ஆனால் அதிலும் குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை கௌடபாதாச்சாரியார் நிரூபிக்க போறாருங்க அதான் இங்க பார்க்க போற என்ன சொல்றது பியூர் அத்வைதத்துக்கு அப்ப இன்ட்யூர் அத்வைதமானு கேட்டு விடாதீங்க அத்வைத்தினுடைய ஆழத்துக்குள்ள என்டர் பண்றோம் இப்போ நாம அப்ப இந்த காரியம் வந்து காரியத்துக்கு காரணம் உண்டா இல்லையான்னா காரணம் இருக்குங்கிறது சத்காரியவாதம் காரணம் இல்லைங்கிறது அசத்காரியவாதம் மண்ணுக்குள்ள பானை இருக்குங்கிறது சத்காரியவாதம் மண்ணுக்குள்ள பானை இல்லைங்கிறது அசத்காரியவாதம் பானை இல்லாத பானை தான் வந்ததுங்கிறது அசத்காரியவாதம் இருக்கிற பானைதான் வந்ததுங்கிறது சத்காரியவாதம் இருக்கிறது ஏன் வரணும்னு கேட்குறான் இருக்கிறது அதான் ஏற்கனவே இருக்கே இருக்கிறது எனத்துக்கு பிறக்கணும் சரி இந்த உதாரணம் சரி இதை வந்து சிருஷ்டிக்கு கொண்டு போகும் பொழுது கொண்டு போகிற போது அதுதானே இருக்கே சிருஷ்டி விஷயத்துக்குள்ளே இதை அப்ளை பண்ணி பாருங்க குடம் மண்ணு உதாரணம் ஞாபகம் வச்சுக்கணும் இதாவது மிருது உபா மிருத்து கூட மண் குடம் உதாரணம் அதே மாதிரி ஜகத் ஜெகத்துக்கு காரணம் என்ன சொல்றது மண் காரணம் சொல்லுடன ஜாரியம் எப்படி சொல்றது கண்ணுக்கு தெரியல ஊகம் பண்ண முடியலை நமக்கு கதி சாஸ்திரம் தான் அதுக்கு பிரம்மன் பிரம்மன் பெயர் சொல்றது ஆனா அந்த பிரம்மனோ எப்படி இருக்கு நிர்விகார நிர்குண பிரம்மன் இந்த ஜெகத்தோ எப்படி இருக்கு சவிகார சகுண ஜகத்து நிர்வீகார நிர்குண பிரம்மன்ல இருந்து சவிகார சகுண ஜகத்து எப்படிப்பா வரும் புரியுறதா உங்களுக்கு நிர்வீகார நிர்குண பிரம்மன்ல இருந்து சகுண சாகார ஜகத்து எப்படி வர முடியும் இந்த சகுண சாகார நிற்குண நிராகார பிரம்ம நிர்வீகார பிரம்மனுக்குள்ள இருந்துதா அப்படி இருந்ததுன்னு சொன்னா அந்த பிரம்மன் வந்து பூர்ண நிர்வீகாரமா அபூர்ண நிர்வீகாரமா அப்பூர்ண நிர்குணமா அபூர்ண நிற்குணமா என்னெல்லாமோ குழப்பம் வருது கேள்வி கேட்காத வரைக்கும் வம்பில் கேள்வி கேட்டுட்டா இது முழுக்க முழுக்க பெரிய குழப்பமாக இருக்கும் யுக்திக்கு ரொம்ப சந்தேகங்கள்லாம் நிறைய இதுதான் மனநம்னு பேர் இதுதான் சரியான மனநம் சரியான சந்தேகம் இது இந்த சந்தேகமெல்லாம் நமக்கு வருமானே தெரியாது ஆனால் நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்களெல்லாம் எவ்வளவு ஆழமாக சிந்திச்சுருந்தா சந்தேகம் வரும் சந்தேகம் வர்றதுக்கே புத்தி அதுவும் இந்த மாதிரி ஃபீல்டில் சந்தேகம் வர்றதுக்கே புத்தியில நிறைய சக்தி வேணும் இருந்தால்தான் சந்தேகமே வரும் இல்ல சந்தேகமே வராது போயிட்டே இருக்கும் எந்த சந்தேகமும் என்னைக்கும் எவனுக்கும் வரக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி எழுதுறாங்க அது மாத்திரம் இல்லை எல்லாரும் வந்து அதனாலதான் தீராஹா அவங்களும் சிந்திக்கிறாங்க ஆனா அவங்களுடைய சிந்தனைக்கும் எல்லை இருக்கு அதை காட்டிலும் இன்னும் சிந்தனைகள் வளர்கின்றன அதனால தான் ஹிஸ்டாரிக்கலாம் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து சரித்திரீதியாக என்ன சொல்றாங்கன்னா நம்ம அதெல்லாம் சொல்றதில்லை வகுப்பில் அதெல்லாம் சொல்றதில்லை நமக்கு மோக்ஷத்தில் தாற்பயம் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஹாபி இல்லை மாண்டூக்கிய உபனிஷத்து நமக்கு ஹாபியா மோக் சாதனமா நமக்கு பொழுதே போல வீட்டில் அதெல்லாம் பிடிக்கல அதனால நாங்கள் மாண்டுவீக்கிய பிரி படிக்கிறது எங்களுக்கு அப்படியே சொல்ல முடியாது இது ஹாபி இல்லைப்பா எனக்கு ஜென்ம சாஃபல்யத்துக்குள்ள விஷயம் இது இது ஹாபியாக நான் வச்சுக்கல என் பிறவியினுடைய பயணம் அடையறத்துக்காக என் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது வேதாந்த சாஸ்திரம் எனக்கு வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது எனக்கு வந்து இது பொழுது போகிறதுக்காக நான் வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணுற விஷயம் இல்லை படிக்கணும் அதனாலதான் நமக்கு சந்தேகத்தை நம்ம வந்து வந்ததுன்னா தீத்துக்க முயற்சி பண்ணி காரியத்துக்கான காரணம் சத்தா அசத்தா காரியம் சத்ரூபமா இருந்ததா கேட்கணும் காரியம் காரியத்துக்கு முன்னால காரியம் தோன்றுவதற்கு முன்னால் காரியம் இருந்ததா காரியம் தோன்றுவதற்கு முன்னால் காரியம் இருந்ததா அப்படின்னு கேட்டா காரியம் இல்லை என்பது நியாயமதம் இந்த ஹிஸ்டாரிக்கலா சொல்றேன்னு சொல்லி அப்படி விட்டுட்டேன் இங்கேயும் விட்டுட்டேன் பரவாயில்லை சில பேர் சரித்திர ரீதியாக சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இதெல்லாம் வந்து தத்துவ வளர்ச்சியின் நிலைகள் அவங்க இப்படி சிந்தித்தாங்க அதை காட்டில் இவங்க ஆழமாக சிந்திச்சாங்க அது காட்டில் சிந்தித்தாங்க தத்துவ சிந்தனை வளர்ச்சிங்கிறாங்க அவங்க இதெல்லாம் வந்து கௌடபாதைக்கு காரிக்கெல்லாம் தத்துவ சிந்தனை வளர்ச்சியின் மேலான உச்சகட்டம் என்று சரித்திரக்காரர்களில் பேசுகிறார்கள் நம்ம அப்படிலாம் சொல்கிறது இல்லை இதுக்கப்புறமும் திரும்ப வாதம் பண்ணுறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் கெளடபாதம் சொன்னதுக்கு அப்புறமும் நிறைய பேர் துவதிகள் பேசிட்டு தானே இருக்காங்க இன்னைக்கு இருக்காங்களே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க சரி அது சொல்கிறது நம்ம ஒன்றும் தப்பாக நினைக்கல சரித்திர சிந்தனையாளர்கள் சொல்றதையும் நாம் பெருசாக அதை கண்டுக்கிறது இல்லை சொல்லிட்டு போட்டோம் அது தத்துவ வளர்ச்சியின் முறை அமை வள வளர்ச்சி அப்படிங்கிறாங்க தத்துவ சிந்தனை வளர்ச்சி ஒரு ஒரு காலத்திலையும் ஒரு ஒரு மாதிரி இந்த தத்துவ சிந்தனையானது வளர்ந்தது ஆக ஒரு காலத்தில் அப்படி சொன்னார்கள் அப்புறம் மற்றொரு காலத்தில் மாற்றி சொன்னார்கள் இந்த கருத்து சரியா இருக்காது இப்போ சயின்ஸே அப்படித்தானே இருக்குது சயின்ஸ் வந்து அப்படி தானே டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்ப ஐன்ஸ்டைன் ஒன்று சொன்னார் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து சொன்னார் இப்படி சொன்னார் இப்படியே விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றோம் நாம அதே மாதிரி இந்த மெய்பொருள் ஆராய்ச்சியிலும் சிந்தனை வளர்ச்சி வந்து கொண்டு என்று சரித்திரக்காரர்கள் சொல்லுகிறார்கள் அதை பற்றின நாம் இப்போ அதிகமாக பேசலை நம்ம நேரடியாக சப்ஜெக்டையே விசாரம் பண்றோம் ஆக காரியம் தோன்றுவதற்கு முன்பு இப்பதான் நிறைய புரிய ஆரம்பிக்கும் எப்படி தோன்றும் எப்படி பாருங்கிற வார்த்தையை எப்படி தோன்றும் அப்படின்னு யாரு கேட்கிறா தோன்றுகிறது சொல்றான் கேக்கிறான் இருந்த காரியம் தோன்றவில்லை தோன்றுவதன் எதற்காக அதுதான் ஏற்கனவே இருக்க இருந்தது எதுக்கு தோன்றணும் இருந்த காரியம் எதற்கு தோன்ற வேண்டும் ஆகையினாலும் நாங்க சொல்றோம் தோன்றணும்னு சொன்னா அதுக்கு முதல்ல ஒரு நிலை இருக்கணும்னு நீ சொல்ற நாங்க சொல்றோம் அது தோன்றுவதற்கு முன்மாலே அது இல்லை இல்லாதது தோன்றியது அப்படின்னா இருக்கிறது தான்ப்பா தோன்ற முடியும் அனுபவத்தில் இருக்கோம் ஒன்னுதான் ஒன்னுல இருந்தா இன்னொன்னு தோன்றத பாத்துக்கிட்டு இருக்கோமே தவிர காரணம் இல்லாம காரியமே இல்லை விதை இல்லாம மரம் இல்லை மண்ணு இல்லாம கொடம் இல்லை இப்படி எல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதான் சொல்றான் குடம் வந்து குடம் வந்து மண்ணுக்குள்ள இருந்துதா இல்லையா அப்படின்னா சத்காரியவாதி இருந்ததுங்கிறார் அச்காரியாதி கொடம் மண்ணுக்குள்ள கொட உதாரணம் இருக்கட்டும் மரம் உதாரணம் எடுத்துக்கலான் மரம் வந்து விதைக்குள்ள இருந்ததா இல்லையாண்ணா இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு கொட உதாரணம் தங்க நகை உதாரணம் புரிய கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சரி இந்த வெத உதாரணத்தை பீஜ உதாரணத்தை எடுத்துப்போம் அப்போ பீஜ உதாரணத்துல வந்து இந்த விரக்ஷங்கிற காரியம் அந்த வெதக்குள்ள இருந்துதான் இல்லையான்னு கேட்டா இல்லைங்கிறவாதி அசத்வாதி இருக்குங்கிற வாதி சத்வாதி சத்வாதி அதனால இவர்கள் அவர்களே என்ன பண்ணுகிறார்கள் ஒருவருக்கொருவர் இல்லாதது தோன்ற முடியாது அப்படிங்கிறான் சாங்கியன் அப்படி எடுத்துப்போம் இல்லாதது தோன்ற முடியாதுன்னு சொல்லுகிறார்கள் சாங்கியர்கள் இருக்கிறதும் தோன்ற வேண்டிய அவசியம் இல்லையே என்கிறார்கள் நையாயிதர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களே ஒருவருக்கு ஒருவர் அவங்களே ஒருத்தருக்கு ஒரு அடிச்சுக்கிறாங்க நாம இதை வேடிக்கை பார்த்துட்டு என்ன சொல்றோம் அதுக்கு தான் நான் சொல்றேன் இந்த காரியம் வந்துதான் கேட்டேன் நான் சொல்லுவேன் காரியமே வரலேன்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு நம்ம நீ என்ன பண்ற ஒரு மனசுல ஒரு நிபந்தனை கண்டிஷனை போட்டுக்கிறேன் இது காரியம்னு ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறேன் எதை இந்த உலகத்தை காஸ்மாலஜின்னு சொன்னேன் இல்லையா இந்த படை படைப்பை நீ என்ன பண்ற ஒரு காரியம்னு முதல்ல நீ தீர்மானம் பண்ணிவிட்ட தீர்மானம் பண்ணதுனால நீ காரணத்தை கண்டுபிடிக்க பார்க்கறேன் நான் என்ன சொல்றேன் காரியம் இருந்த காரணத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு ஆனா காரியம் தெரியறதே என்ன அதுக்கு காரணம் மித்யா காரணம் புரியுது இல்லையா சத்தியமான காரியமோ சத்தியமான ஜெகத் சத்தியம் இல்லைங்கிறதுல ரொம்ப ஆழம் இது ஜெகத் சத்தியம் இல்லை ஜெகத் மித்யாங்கிறது ஆழமான கருத்துதான் ஜகத் அதாவது இந்த காரியம் நீ ஒத்துண்டா தானே காரணத்தை பற்றி பேசணும் காரியமே மித்யா காரியத்துக்கு நாம கண்டுபிடிக்கிற காரணமும் மித்யா காரிய காரணம் ரெண்டுமே மித்யா ஆகவே சிருஷ்டியே மித்யா மித்யா சிருஷ்டிக்கு என்ன காரணத்தை என்னத்துக்கு தேடுவானே இல்லையே மித்யா சிருஷ்டிக்கு ஏதாவது ஒரு அதிஷ்டானம் இருக்குன்னு அதிஷ்டானத்தை பற்றி இப்போ பேசாது சத்தியம் இல்லாமல் அந்த டாபிக் வேறு அதை பற்றி இப்போ இங்கே வேண்டாம் அதிஷ்டானம் இல்லாமல் எப்படி நடக்கும்னு கேள்வி கேட்டால் அந்த டாபிக் இப்போ பேசக்கூடாது அது தனிய விஷயம் இப்போ என்னென்ன நம்ம அந்த அடிப்படையில் தான் மித்யா சொல்கிறோம் ஆனால் அது இப்போ பேச வேண்டாம் மித்யா சிருஷ்டி மித்யா அதனால பிரம்மன் ஜகத்துக்கு காரணம்னு சொல்லக்கூடாதுங்கிறதா இங்க தாற்பயம் பிரம்மனை நம்ம ஜகத்துக்கு காரணம்னு சொல்லி பாடம் நடத்தியிருக்கோமா இல்லையா நடத்தியிருக்கோம் நிறைய நடத்தியிருக்கோம் ஜெகத்காரணம் பிரம்ம ஜெகத்காரணம் பிரம்ம ஜெகத்காரணம் பிரம்ம ஜென்மாத்தியூத்தம் பிரம்மனுக்கு லட்சணம் சொல்ற போதே தடஸ்தணம் சொல்லி சொல்றது ஞாபகம் இருக்கோ தடஸ்தலக் ஜென்மாத்திய சூத்திரம் தடஸ்தலக் சத்தியம் ஞானம் அனந்தம் வாக்கியம் என்ன வாக்கியம்னா அது ஸ்வரூபலக்ஷண வாக்கியம் எதோவா இமாத்தான ஜாயந்தே ஏன ஜாத்தானிந்த அபிசம்சந்திங்கிற வாக்கியங்கள் அது வந்து தடஸ்தலக்ஷண வாக்கியம் ஆ ஸ்வரூப லட்சணம் தடஸ்தலக் ஞாபகத்துக்கு வரணும் இது மாண்டூக்கிய வகுப்பு மாண்டூக்கிய கிளாஸ் ஆயினால ஸ்வரூப லட்சணம்னா என்னென்ன தெரியலே சுவாமி தடஸ்த லட்சணம்னா என்னென்னு தெரியலே சுவாமின்னா மாக்கிய உயோஜனம் சரி அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் நெகட் பண்ணிட்டார்கள் நெகட் பண்ணுகிறார்கள் சத்காரியவாதிய அசத்தியம் பண்றான் அசத்காரியவாதிய சத்காரியவாதி நீக்குகிறார்கள் அவர்களே ஒருத்தர ஒருத்தர இது பண்ணி கொள்ளுகிறார்கள் பார்த்துட்டோம் நாம பரஸ்பரம் விருத்தியம் நிறுத்தியோக அத்வைத தரிசன யோகா ந விருத்திய நாம் அவர்களோடு விரோதப்படுவதில்லை அதுக்கப்புறம் வேதாந்தத்துடைய சித்தாந்தம் சொன்னார் மூணு நாலு அஞ்சில் என்ன சொல்லப்பட்டது சத்காரிய சதசத்வாதி மதத்தை பேசினார் அதன் மூலம் என்ன சொன்னார் அவிவாதம் அந்த அவிவாதம் என்ன அதைத்தான் சொன்னார் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அஞ்சு ஸ்லோகங்கள்ல அவிவாதமான அஜாதிவாதத்தை பத்தி அத்வைத தரிசனத்தை பற்றி சொன்னார் சொல்லி முடிக்கிற போது என்ன சொன்னார்னா மோக்ஷத்தை அடையணுங்கிற எண்ணத்தை முதல்ல விடு ஏன்னா இப்போ அடிப்படை என்னென்னா எதுக்காக படிக்கிறோம் சாஸ்திரம் படிக்கிறதே எதுக்காக மோக்ஷம் அடையணும்னு நினைக்கிறோம் மோட்சம் அடையணும்னு நினைக்கிற போது என்ன நினைக்கிறோம் இந்த மோக் அடையணும் இந்த பந்தம்ங்கிறது சத்தியம்னு நினைக்கிறோம் பந்தம்னால் என்ன சரீரம் இருக்குது மனசு இருக்குது புத்தி இருக்குது உலகம் இருக்குது விவகாரம் இருக்குது இந்த உடம்பெல்லாம் இருக்குது வச்சுங்க உடம்பெல்லாம் இருக்குது உலகமும் இருக்குது இதில் சம்சாரமும் இருக்கு அப்படின்னு நீ நினைக்கிறவாரு இருக்குன்னு நினைக்கிறது இல்லைவே நீ இருக்கே வீடு இருக்கு உலகம் இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு நினைக்கிறது இருக்கு பாரு அத முதல்ல ஒண்ணு இதெல்லாம் என்ன துவைத்தம் தானே நான் இருக்கேன் உலகம் இருக்கேன் சம்சாரம் இருக்கு சுகம் இருக்கு துக்கம் இருக்கு ராகம் இருக்கு துவேஷம் இருக்கு லாபம் இருக்கு நஷ்டம் இருக்கு யங் இருக்கு ஓல்ட் இருக்கு எல்லாம் இருக்கு இருக்கு ஒரே இருக்கு இருக்கு எப்படி இருக்கு பயங்கரமா இருக்கு எனக்கே சொல்றதுக்கே ஒரு மாதிரிதான் இருக்கு ஆனா அதுதான் சத்தியம் இருக்குன்னு சொல்ற கிருக்கு இல்லவே நேகநானாஸ்தி கிஞ்சனேத்தி நேத்தி பத்தீ சொல்ல உச்சோஷாய ஆக்கிரந்தயே உறக்க கத்துகிறவனுடைய தலைவனுக்கு நமஸ்காரம் இருக்குங்க நான் சும்மா சொல்றேன் உதோஷனம் பண்றது உபனிஷத்துக்கெல்லாம் உத்கோஷிக்கிறது மேக நானாஸ்தி கிஞ்சன பொருள் அல்லவற்றை பொருள் என்று கருதாதே அப்படி இருந்தா தானே இந்த மோக்ஷத்தை அடையணுங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க அதுவே ரொம்ப துக்கபகரமான மோக்ஷத்தை நீ அடைஞ்சா அந்த மோக்ஷம் அடையப்படுமானால் ஒரு காலத்துல நான் இன்னொரு காலத்தில் நான் மோக்ஷத்தை அடைஞ்ச அந்த மோட்சம் தாக்காலிக மோட்சமாக நிரந்தர மோட்சமானா ஸ்ருதி யுக்தி அனுபவங்களை எல்லாம் வச்சு பார்க்கறபோது அது நிரந்தர மோட்சம் இல்லை பாண்டிய பரிசத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு வீட்டை விட்டு வந்திருக்கோம் இப்பவே புரியும் பதினஞ்சு நாளைக்கு வந்துட்டு இந்த மோக்ஷம்னு வச்சுங்களேன் இங்கேயும் பந்தம் இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது அது வேறு சமாச்சாரம் இப்போ அங்கே இருக்கிற பந்தத்தை விட்டு அப்பாடா ஃபோன் பேசுகிற போது பந்தம் வரும் மற்ற நேரம் எல்லாம் மோக்ஷத்தில் இருக்கும்னு வச்சுங்களேன் கிளாஸில் இருக்கிற போதெல்லாம் மோட்சத்தில் இருக்கும் கிளாஸ் முடிஞ்சவெல்லாம் முடிஞ்ச முடிஞ்ச பிறகு திரும்பவும் பந்தத்துக்கு போகிறோம்னா அந்த மோட்சம் எப்படிப்பட்ட மோட்சம்னா தெரிகிறதில்ல இதில் என்ன சொல்லணும் நீங்கள்லாம் அறிவிச்சிறந்த பெரியோர்கள் உங்களுக்கு புரியாதா என்ன அந்த மோக்ஷம் டெம்பரரி மோட்சம் அது வந்து பர்மனென்ட் மோக்ஷம் இல்லை ஆகையினால என்ன சொல்றாங்கன்னா மோக்ஷம் என்பது அடையப்படுவது அல்ல மோக்ஷம் என்பது பந்தம் பொய் என்று புரிந்து ஞானமே ஆகும் பந்தம் மித்யா சிருஷ்டி இல்லை என்று புரிந்து கொள்வதே மோக்ஷமாகும் ஒரு நாளும் மகன்ச்சித்விஷிய சகஜாம் பார்த்துட்டோம் நாம அடைஷ்யா பார்த்தோம் ஜராமரணு த தன் மனிஷையா மனிஷையான என்ன அர்த்தம் இங்கான புத்தின்னு அர்த்தம் மோக்ஷத்துக்கு விவேக சூடாமத்தை விடுறதுக்கு பேர் தான் மோக்ஷங்கிற அஜானத்தினால அபிமானத்தை அஜானத்தினால உண்டான அபிமானத்தை ஞானத்தினால அஜானத்தை நீக்கி அதன் மூலம் பந்தத்தை நீக்கிறதுக்கான விருப்பத்துக்கு பேர் முமுக்ஷுங்கிறார் முமுக்ஷுத்துக்கு லட்சணம் சொல்லும் பொழுது மறக்கவே கூடாது இந்த லட்சணத்தை விவேக சொல்லப்பட்டிருக்கிற அத்தமான லட்சணம் முமுக்ஷுத்வம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு சங்கராச்சாரன் சொல்றார் அறியாமையினால் என்ன அறியாமையினால் அறியாமையினால் அகங்காரம் முதல் சரீரம் வரையில் உண்டு கற்பிக்கப்பட்ட பந்தங்களை தன்னை பற்றிய அறியாமையினால் தன்னை பற்றிய அறியாமையினால் அகங்காரம் முதல் தேகம் வரை கற்பிக்கப்பட்ட பந்தங்களை தன்னை பற்றிய அறிவை பெறுவதன் மூலம் நீக்குவதற்கு விரும்புவதற்கு பெயர் முமுக்வர்க்கு முமுட்சுத்துவம் என்று பெயர் எத்தனையோ எத்தனையோ ஸ்லோகங்கள்லாம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்ல இது ரொம்ப எனக்கு பிடிச்சது அதனால உங்க சொல்றேன் அகங்காராதி தேகாந்தானு அஹங்காதின் அனிதன் அனிதன் பண்ணி அல்பான் அவபோதேன கல்பித்தான் தாத்துக்கு தியாகம் விடுறது ஆங்கிலத்தில் விடுபடுறதுன்னு ஒரு அர்த்தம் சொல்லுவோம் விடுபடுறதுங்கிற நாம அதை விடுறோம் இதை பிடிச்சுக்கிண்டே இருக்கோமே இந்த இருக்கு நீங்க எல்லாம் சொல்லிட்டேன் ஆனாலும் அப்படின்னு ஆனாலும் பிடிச்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம் சொல்லிட்டேன் தெளிவாக புரியறது ஆனாலும் ஆனாலும் வந்துனாலே வந் நீ மோட்சம் அடையலேன்னு அர்த்தம் ஆனாலும்ங்கிற வார்த்தை வந்தாலே மோட்சம் அடையலை சரி சந்தேகம் கேளு நீ மோட்சம் அடையலன்னு எனக்கு மோட்சம் அடைஞ்சாச்சுன்னா வாய் பேசுவோம் மௌனி பவத்தே அதிவாதி ந பவத்தே என்ன சந்தோஷ்ட பராபக்த லக்ஷணம் எல்லாம் பார்த்து கீதையில் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் பராபக்த லக்ஷணமெல்லாம் ஸ்தித பிரஜனுடைய லக்ஷணம் தானே அதை பார்த்து சரி ஆகையினால அவர்கள் தப்பான அபிப்பிராயத்தினால அவர்கள் சம்சாரிகளாக துக்கப்படுகிறார்கள் தன் மனிஷையா தன் மனிஷையான என்ன அர்த்தம் இந்த இடத்துல மனிஷான் சாதாரண மனிஷான்னா நிச்சய ஜானம்னு அர்த்தம் இங்கே மனிஷான்னு சொன்னா இங்கே வந்து அஜானம் அர்த்தம் தப்பான அறிவால் அப்படின்னு அர்த்தம் தன் மனிஷையா அத்தகைய தவறான அறிவால் சிவந்தேன்னு சொன்னார் இதெல்லாம் பார்த்ததையே திரும்ப ஞாபகப்படுத்திட்டேன் இது அடிக்கடி இப்படியே போயிட்டே இருக்கணும் எப்படி வந்தோம் இப்படி வந்தோம்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த சிம்மாவலோகனம் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணணும் இந்த இடத்துல இப்போ வந்து திரும்பவும் இந்த சத்காரியவாத நிராகரணம் பண்ண போறார் சங்கராச்சாரியர் கௌடபாதாச்சாரிய அசத்காரியவாதத்தை நிராகரணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது ஸ்ருதி அனுபவம் எல்லாத்துக்கும் கிராமர் படி இலக்கணப்படி பார்த்தாலே அந்த வார்த்தையே தப்பு இல்லாதது இல்லாதது இருக்கிறது அப்படின்னு நான் தோன்றுகிறதுன்னு சொன்னாலே அந்த தோல் ஒரு வினை சொல்லுக்கு செயல் கர்த்தாவை பார்த்தா கர்த்தாவே இல்லாமல் செயல் எப்படி நடக்கும் ஆகவே தோற்றத்துக்கு படைப்புக்கு ஒரு இல்லாததுலேருந்து படைப்பு வந்துன்னு சொல்கிறது தப்பு அதுக்கு நம்ம ரொம்ப அதிகமாக டயத்தை நம்ம நேரத்தை கொடுக்கறதில்லை ஆனால் இருக்குதுன்னு சொல்கிறது வாதத்தில் மாத்திரம்தான் காரியத்துக்கு காரணம் இருக்குது அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் இந்த காரியம் இல்லாததிலிருந்து வரலை சிருஷ்டியை எடுத்துப்போம் சிருஷ்டியை பேசுகிறார்கள் சாதாரணமாக இங்கே என்ன பார்த்துக்கிறோம் நான் இங்கே இந்த ஒரு திருஷ்டாந்தத்தையும் பார்ப்போம் இந்த திருஷ்டாந்தத்தை சிருஷ்டிகாரண காரியத்தில் அப்ளை பண்ணி பார்ப்போம் முதல்ல திருஷ்டாந்தத்தில் என்னது மரம் விதை இந்த உதாரணம் இருக்குது பால் இந்த உதாரணம் இருக்குது குடம் மண் தங்கம் நகை இது மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் நிறைய இந்த காரணத்தையே விசாரம் பண்ணி அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்போ இந்த காரியம் எதுலேருந்து வந்தது அப்படின்னா இந்த காரியம் வந்து தோன்றாத ஒரு நிலையில் இருந்தது ரொம்ப முக்கியம் காரியம் வந்து தோன்றாத நிலையில் இருந்தது அப்புறம் தோன்றுகின்ற நிலைக்கு வருகிறது ஆகவே காரியம் அவ்வக்த ரூபமாக இருந்தது காரியம் அவ்வக்த ரூபமாக இருக்கும் நிலையே காரணம் எனப்படுகிறது கேள்வி என்ன இருக்கிறது தோன்றனுமான்னு கேட்டம் அது அவ்வக்தூபமாக இருக்கு அப்பவும் இருக்கு இப்பவும் இருக்கு நீ என்ன சொல்ற அப்ப இல்ல இப்ப இருக்கு நாங்க என்ன சொல்றோம் எப்பவும் இருக்கு ஆனா நிலைகள் வேறு எப்பொழுதும் இருக்கிறது நிலைகள் வேறு இவங்க சொல்றது எப்படி இருக்கு சத்காரியவாதம் எப்படி இருக்கு லாஜிக்கலா இருக்கு ஆங்கிலத்தில் நியாயபூர்வமாக இருக்கு அதை ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் இருக்கிறது அது விஞ்ஞானத்துக்கும் ஏற்புடையதாக இருக்குதான் எனர்ஜி எனர்ஜி எனர்ஜி தான் எனர்ஜி தான் எனர்ஜிஸே சொல்றது ஆனால் எனர்ஜியும் அது எப்பவும் இருக்கு எனர்ஜியும் எப்பவும் இருக்கு ஆனா மாறி இருக்கும் மாறி சவிகார அவஸ்தையில இருந்தது அப்புறம் அபிவக்தமாச்சுக்கு வந்தது அவ்யாதா வியாக்கிருத்த அவஸ்தா சொற்களை மாத்தி போடுறேன் அவஸ்தா அவஸ்தா தோன்றாத நிலை தோன்றுகின்ற நிலை அவ்வியாதீனி பூதானி தேவனா படிச்சிருக்கோம் தோற்றத்துக்கு வராத நிலை ஆக தோற்றத்துக்கு வராத நிலைக்கு போகிறது வந்துகிட்டு ஆக காரணம் என்னன்னா காரியத்தின் மறைந்துள்ள நிலையே காரண நிலை எனப்படுகிறது காரியம் மறைந்துள்ள நிலையே காரண நிலை எனப்படுகிறது காரணம் வெளிப்பட்ட நிலையே காரியம் எனப்படுகிறது தோன்றாது தோன்றியிருப்பதற்கு ஒரு தோன்றியிருப்பது என்னன்னா அது தோன்றாத நிலையிலிருந்து தான் வந்திருக்கு காரணம் என்பது அவ்வக்தாவஸ்தா காரியம் என்பது வியக்தாவஸ்தா அவஸ்தேதா நூதா ரொம்ப முக்கியமும் காரணமும் வேற ஒன்றான் ஒன்று மருந்துடாது ரொம்ப ரொம்ப முக்கிய காரியமும் காரணமும் ஒன்றா வேறான் காரணமும் ஒன்று ஏன் காரணம்தான் காரியமாக பரிணமிச்சிருக்கு சொல்லணும் அது வந்து ஆயிருக்கு அதனால்தான் அதுக்கு பேர் பரிணாமஹா பரிணாமஹா அதனால் காரண பரிணாமமேவ பரிணாமகா ஏவ காரியம் பவதி காரணத்தின் பரிணாமமே காரியமாக காட்சி இந்த திருஷ்டாந்தத்தை வச்சுக்கிண்டே நீங்கள் ஜகத்துக்கு போங்க ஜகத்து எப்படிப்பட்டது இந்த ஜகத்து என்னது காரியம் இப்ப நம்ம இதுக்கு போயிட்டோம் எக்ஸாம்பிள சுருக்கமா சொன்னோம் பொதுவாக சொல்லிவிட்டேன் நிறைய சொல்லிவிட்டேன் அப்புறம் வந்து ஜெகத்துக்கு ஜெகத் விசாரத்துக்கு போனோம்னா இவ்வளோ பெரிய ஜெகத்து பிரபஞ்சம் மனசாபி அச்சித்தூபதா இப்பேற்பட்ட இந்த ஜகத்துக்கு காரணம் எப்படின்னா இந்த ஜகத்து அவ்வக்தாவஸ்தில இருந்தது அப்புறம் வியாவஸ்து வந்ததுன்னா புரியுதா இது எக்ஸாம்பிள் புரியுது மரம் வந்து விதைக்குள்ள இருந்தது தயிர் வந்து பாலுக்குள்ள இருந்ததுள்ள இருந்தது அப்புறம் நாமரூபம் திருஷ்டாந்த சில வித்தியாசங்கள் இருக்கும் ஆனா இதுல இருந்து அது வந்ததுன்னு சொல்றோம் அப்ப ஜத்து எதுல இருந்து இத்தனை மரங்களும் இந்த பூமியும் இந்த ஆகாசமும் இந்த காற்றும் மலையும் நீரும் செடியும் செடியும்டிகளும் எிலிருந்து வந்தா அப்படின்னு கேட்டாங்க காரணமும் காரியமும் வேற ஒன்றா ஒன்றுதான் ஆனா ஒன்றுனா எதுக்கு காரணம் காரியம் சொல்றேன் அது வந்து ஒடுங்கி இருக்கும் நிலைக்கு காரணம் என்றும் காரியம் ஒடுங்கியுள்ள நிலைக்கு காரணம் என்றும் காரணம் வெளிப்பட்ட நிலைக்கு காரியம் என்றும் பெயரே தவிர பொருள் ஒன்றே நிலை இரண்டு புரியுது அசத்காரியவாத மறந்துடும் அது வந்து இலக்கணப்பிழ யுக்தி சாஸ்திர சம்மதம் கிடையாது எட்டு தோஷம் இருக்கு தர்க்கசாஸ்திரம் படிங்க உங்க பிரார்பமா இருக்கட்டும் வந்துடும் வேதாந்தம் படிக்க வந்து வேதாந்தத்தினுடைய ஆழத்தை பார்க்கணும்னா சில சமயம் தர்க்கமெல்லாம் படித்து தான் ஆகணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் இப்போ இந்த பயிலாம் மூணு கோர்ஸ் நாலு வருஷம் கோர்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் பண்ண முடியாது இருபத்தஞ்சி வருஷம் கோர்ஸ் எல்லாம் இருக்குது காசியில் இருபத்தஞ்சி வருஷம் கோர்ஸ் எல்லாம் இருக்குது இருபத்தஞ்சி அப்புறம் தான் ஆச்சாரியன்னு பேர் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க எதுக்கு இதெல்லாம் சொல்லுங்கள் அது இப்போ ஆச்சாரியன் அதெல்லாம் விட்டுங்க விட்டுணுங்க இந்த வந்து அந்த காலத்தில் எல்லாம் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்த உடனே நம்ம எடுத்த உடனே படிக்கிறோம் இல்லையா வேதாந்தத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படி பண்ண மாட்டாங்க முதல்ல கிராமர் படிக்க சொல்லுவாங்க முதல்ல கிராமர் எல்லாம் படி இலக்கணத்தை முதல்ல லகு சித்தாந்த பகுதியும் அதுலேயே நிறைய பேர் அவுட் ஆகிடுவாங்க அப்புறம் அடுத்தது என்னன்னா அது ஏன்னா இலக்கண தலை சுத்த ஆரம்பிச்சிடும் ஆனால் இலக்கணம் இல்லாமல் இலக்கியம் வாழாது அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறாங்க கண்கள் இலக்கணம் கண்கள் இலக்கியம் இமைகள் இலக்கணம் கண்கள் இலக்கியம் இமைகள் இலக்கணம் இமையை பாதுகாக்கலைன்னா கண்ணு சரியா இருக்குமா இலக்கணம் சரியா தெரிஞ்சாத்தான் இலக்கியத்தையே புரிஞ்சுக்க முடியும் இலக்கியத்தினுடைய ஆழத்தை பார்க்க வேண்டும் என்றால் இலக்கணம் தேவை இலக்கணம் மாத்திரம் இல்லை என்னென்ப ஏனை கண்ணென்ப வாழும் உயிர்க்கினர் வள்ளுவர் எண்ணுங்கிறது தெரியுமோ இலக்கணம் எழுத்துங்கிறது தெரியுமோ இலக்கியம் இந்த எண்ணுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க இலக்கணம்னு ஒரு பொருள் சொல்லுகிறார்கள் தர்க்கசாஸ்திரம் என்று இன்னொரு பொருள் சொல்லுகிறார் அளவையியல் பேர் தமிழ் தர்கத்துக்கு என்ன பேர் தெரியுமோ அளவையியல் பிரமாண இயல் அளவையியல் பேர் தமிழ் என்ன அளவையோ நமக்கு தோணும் அளவையியல் அப்பனா தமிழ் சொற்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க நம்ம அது படிக்கல அவ்வளோதான் அளவையியல் நம்ம இங்கிலீஷை படிச்சுட்டு இருக்கோம் தமிழே இல்லை அது அப்புறம் எங்கே தெரிய போகிறது அதில் அளவையியல் எதுக்கு சொல்றேன் இந்த தர்க்க சாஸ்திரம் வியாக்கரண சாஸ்திரம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஓணும் அப்படி இருந்தால் தான் அதனுடைய நமக்கு புரியும் கிளாரிட்டி வரும் அதுக்காக வேண்டிதான் பெரியவங்க அதெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் அது சாதனம் அது சாத்தியம் இல்லை அது வந்து சில சமயம் என்ன ஆகிடும் தெரியுமா அதனுடைய அதனுடைய மகிமை இந்த தர்க்க சாஸ்திரத்தினுடைய மகிமை என்னன்னா எந்தாஸ்திரமும் தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு பிரமையை உண்டு பண்ணிடும் ஆகையினால அப்ப என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் அதுலயே முஞ்சி போயிடுவாங்க அவ்வளவுதான் நெக்ஸ்ட் ஜென்ம தான் வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு தான் அது சப்போர்ட்டே தவிர நகி நகி ரக்ஷதி அதை சொல்லிட்டு படிக்காம விட முடியாது கிராமரை அது போகணும் ஆனால் அதுலேயே நம்ம மூழ்கி போகக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை அது அவ்வளவு எதுக்கு இப்பெல்லாம் விழுதோ வந்துட்டோம் நாம எதுக்கு சொல்கிறேன் இப்படி சத்காரியவாதம் இதெல்லாம் தர்க்கசாஸ்திரப்படி பேச ஆரம்பிக்கிறோம் ரெண்டும் அவஸ்தாபேதம் நத்து வஸ்துபேதா சத் சத் அசத்காரியவாத இது உண்டோ அவஸ்தாபேதமே கிடையாது அவன் வந்து அவஸ்தையே சொல்ல வேண்டாம் வந்திருக்கு வந்திருக்கு அவ்வளோதான் அப்படியே வந்துடுச்சு திடீர்னு வந்துடுச்சு எப்படிப்பா வந்ததுன்னா அது வந்து இது பேர் நியாயசாஸ்திரமா முழுக்க முழுக்க அநியாயம் முழுக்க முழுக்க அநியாயமா சொல்றது இல்லாததுல இருந்து வந்திருக்கு சத்காரியவாதத்தில் இந்த டாபிக் நம்ம எந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டு அதுக்கு பதில பார்ப்போம் இப்ப இவங்க என்ன சொல்றாங்க சரி இந்த ஜெகத்துக்கு காரணம் காரணம் சொல்றியே காரணம் இந்த காரியம் இந்த ஜெகத்துங்கிற காரியத்துக்கு காரணாவஸ்தேன்னு சொல்றியே அந்த காரணாவஸ்தை என்னது அப்படின்னு கேட்டா இதுக்கெல்லாம் தெரியுது விதைன்னு தெரியுது பாலுன்னு தெரியுது அதுக்கு என்னன்னு கேட்டால் அவங்க அதுக்கு ஒரு சொல் வச்சிருக்காங்க அதுக்கு பேர் தான் பிரகிருஹி பிரதானம் பிரதானம் அப்படின்னு பேர் அது பிரகிருஹின்னா பிரபஞ்சத்தை விகிருத்தின்னு சொல்லிக்கலாம் தப்பு இல்லை பிரகிருத்தி காரணாவஸ்தா விகிருத்திஹி காரியாவஸ்தா பிரகிருத்தியும் ஒன்னா வேறையாருங்க ஒரு மாதிரி இருக்கும் பிரகிருத்திக்கு இன்னொரு பேர் என்ன பிரதானம் அவங்க ரொம்ப அதிகமா உபயோகப்படுத்துற சொல் பிரதானம் இந்த பிரகிரு விக்ருன்னு சொன்னேன் பிரபஞ்சான் பிரதானம் பிரபஞ்சா பிரதானம் சொற்களை நிறைய சொன்னால் குழம்பிடாதீங்க குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை தெளிவாக தான் இருக்கு பிரதானம் சொல்லுவார்கள் பிரகிருத்தின்னு சொல்லுவார்கள் மூல பிரகிருத்தி என்று சொல்லுவார்கள் இது என்னது பிரபஞ்சகா விகிருத்தி ஜகத்து இந்த மாதிரிலாம் இதை சொல்றோம் சொற்கள் பல பொருள் ஒன்று அது பிரதானத்துக்கு அர்த்தம் பிரகிருத்திங்கிற சொல்லாம் வேற வேற ஆனால் ஒரு இன்னொன்று இருக்குங்க நம்ம சொல்ற மாய இருக்க அதேதான் வேதாந்தத்தில் மாயா மாயான்னு சொல்றோம் இல்லையா மூணு குணத்தோட இருக்கிற மாயா அதுதான் பிரதானம் மாயாவை தான் பிரதானம்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் அந்த பிரதானத்தையே பிரம்மன் சொல்லுவாங்க அந்த டாபிக்லாம் இப்ப நமக்கு வேண்டாம் சொன்னா ரொம்ப காம்பிளிகேஷன் ஆயிடும் ஏற்கனவே காம்பிளிகேஷன் இது இன்னும் நம்ம வேற இன்னும் சொன்னா இன்னும் குழப்பம் ஆயிடும் அதுல அந்த பிரதானம் பிரதானம் பிரகிருத்தி அதுக்கு பேரு தான் மாயான்னு பேரு அந்த மாய எத்தனை குணம் உடையது குணத்திரயம் உடையது நான் அதை பத்தினா ரொம்ப குணத்திரயத்தை பத்திலாம் பேச ஆரம்பிச்சு அது இன்னும் அதிகமாயிடும் அப்ப அதுல தான் இது வந்திருக்கு சொன்னோம் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ நம்ம படிக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்துக்காக பார்க்குறோம் பதினோரா ஸ்லோகத்துக்காக சொல்கிறேன் இந்த பிரதானம் பிரகிருதி இருக்கே அது நித்தியம் என்கிறார் இந்த பிரதானம் ஆர் பிரகிரு நம்ம ஒரே ஒரு சப்தத்தை வச்சுப்போம் மூல பிரகிருன்னு வச்சுப்போம் இந்த மூல பிரகிரு அந்த சொல்லையே வச்சுப்போம் மூல பிரகிரு அது என்னது நித்தியம் எந்த சொல்ல சொன்னாலும் நீங்கள் இதான்னுச்சுக்காயங்க எனக்கு சொல்லி சொல்லி அதுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் வியஸ்தை நான் வச்சுக்கல பிரதானம் பிரபஞ்சா ரொம்ப சௌரியமாக இருக்கு அதே வச்சுக்கல பிரதானம் பிரபஞ்சா பிரதானம் வந்து நித்தியம் கிரான் பிரபஞ்சா அனித்யா உங்களுக்கு இப்பவே கொஞ்சம் யோசிச்சா புரியணும் பிரபஞ்சம் வந்து அனித்யம் பிரதானம் வந்து நித்தியம் என்று சொல்லுகிறார் இது யாருடைய மதம் சாங்கிய மதம் சாங்கிய மதம்னா யாரால் எழுதப்பட்டது கபில முனிவரால் எழுதப்பட்டது பாகவதத்தில் ஒரு கபில முனி இருக்கார் அந்த கபில முனி வேதாந்தன் சொன்ன கபில முனி இந்த கபில முனி இல்லை அந்த கபில தேவகூதி வேற தே கபில தேவகூதி சம்பாதம்னு ஒன்று இருக்கு அது முழுக்க முழுக்க ஆழமான அத்வைத்த வேதாந்த சித்தாந்தத்தை சொல்லியிருக்கு அந்த இடத்துல பக்திங்கிற ரசத்தோட தோச்சு சொல்லி இருக்கு அதனால அது பாகவதத்தில் சொல்ற கபில முனி வேற இந்த கபில முனி வேற இந்த கபிலர் வேற இவர்களை சாங்கியம் நமக்கு ஏன்னா நாம் இவங்களோட ரொம்ப பக்கத்தில் இருக்கோம் இந்த சாங்கியர்களுக்கும் நமக்கும் நிறைய பக்கத்தில் இருக்கும் நம்ம சிமிலாரிட்டிஸ் இருக்கு ஆனால் நிறைய வித்தியாசங்களும் இருக்கு அவங்க ஜெகத் சத்தியவாதிகள் நம்ம ஜெகத் சத்தியவாதிகள் கிடையாது ஆனால் நமக்கு அவங்களுக்கு ஒற்றுமை நிறைய இருக்கிறது ஆனால் நான் அதனால தான் நம்ம சாஸ்திரத்தையே நிறைய இடத்துல சாங்கியம்னு சொல்லிடுறோம் ரெண்டாவது அத்தியாயம் பகவத்கீதைக்கு பேர் என்ன சாங்கிய யோகம் சாங்கியம்னா அங்கே வேதாந்தம் ஞானம்னு அர்த்தம் சமயத்து கியாயத்தை ஆத்ம தத்துவம் அனேனய சாங்கியம் இது வேற ஏதோ கருத்தைலாம் சொல்லி இதுவும் ஞானம்னா அர்த்தம் ஆனால் அவர்களுக்கு நமக்கும் எங்கெல்லாம் வித்தியாசம் வருதுன்னு நான் சொல்கிறேன் சுருக்கமாக ஒரு கருத்தை சொல்லி வைக்கிறேன் அப்புறம் திரும்ப ரீகலக்ட் பண்ணிக்கலாம் ஜகத்துக்கும் மாயைக்கும் ஜகத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்ற போது நாம சத்காரியவாதிகளா நம்ம விவகாரம் பண்றோம் மாயைக்கும் ஜகத்துக்கும் காரணக்காரிய சம்பந்தத்தை சொல்ற போது நாம சாரியவாதிகளாக இருக்கிறோம் என்ன பிரம்மனுக்கும் மாயக்கும் சம்பந்தம் சொல்ற போது நம்ம அஜாதிவாதிகளாக மாறிடுவோம் ஒத்துக்கிறோம் என்ன டிரெஸ் போட்டு அஜாத்திவாத ட்ரெஸ் போட்டு அஜாதிவாதா இந்த அஜாத்யவாதத்தை எப்போ சொல்லுவோம்னா இதில் இருக்கிற குறைபாடுகளை பார்க்கற போது அஜாதிவாதத்துக்கு ஜம்ப் பண்ணிவிடுவோம் நம்ம சாதாரணமாக பேசின் இருக்கிறவரைக்கும் சத்காரியவாதத்தை நம்மளும் பேசுவோம் தப்பே இல்லை ஆனால் சத்காரியவாதமும் நிற்க சத்காரியவாதத்தையும் தோஷம் இருக்குன்னு கௌடபாதாச்சாரியர் நிரூபிக்க போகிறார் பிரதானம் நித்யம் பிரபஞ்சா அனித்யா காரணமும் காரியம் ஒன்றா வேறையா புரியுறது இல்ல புரியும் அப்ப எது அனித்தியம் எது நித்தியம் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட தாற்பயம் இப்ப என்ன சொல்றார் சத்காரியவாதத்தில் நாலு குறைபாடுகள் இருக்குங்கிற சத்காரியவாதத்தில் நாலு தோஷங்கள் இருக்கு அந்த நாலு தோஷங்களை வரிசையாக சொல்றார் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூணு ஸ்லோகங்கள்ல சொல்றார் இதுல ஒரு இதுல ஒரு தோஷத்தை சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல ஒரு தோஷத்தை சொல்றார் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல ரெண்டு தோஷத்தை சொல்றார் ஆக மொத்தம் நாலு தோஷம் சொல்ற எதுல மறந்துடாதீங்க ஏன்னா இப்படி இந்த கிளாஸ் வந்து நல்ல தூக்கம் வரும் எனக்கு தெரிஞ்சுதான் இந்த தூங்குற கிளாஸ் சொல்லிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு சரியா புரியணுமேங்கிற ஒரு என்னத்தில் உங்களுக்கு புரியணுமே இல்லை நான் நல்லா புரிஞ்சு சொல்லணுமேனு வேற எனக்கு இருக்கு ஏன்னா இங்கே முடிஞ்சு போன உடனே விவகாரம் நிறைய இருக்கு எனக்கு அது வர்றதுக்கு முன்னாலேயும் நிறைய விவகாரம் இருக்கு இதுக்கு இடையில் அங்கங்கே பார்த்து படித்து வச்சுட்டு சொல்ல வேண்டியிருக்கு விவகாரமோ விவகாரம் இருக்கு பரவாயில்லை சந்தோஷமாக தான் விவகாரம் பண்ணுறேன் இல்லாடி துக்கப்பட்டு விவகாரம் பண்ண துக்கப்படுறேன்னு சொல்லுவேன் என்னையா அப்படியே தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சொல்லாமல் இருக்க முடியுமா அப்புறம் தான் லைவாக இருக்கும் அது இல்லாட்டி நம்ம வேதாந்த திருஷ்டியிலே இருந்தோம்னா ஒரு மாதிரி ஆயிடும் அதனால வேண்டி சும்மா லைவாக சொல்லிக்கணும் இருக்கவே இருக்கு நமக்கு ஸ்ருதி ஆதாரஸ்ருதி வேதாந்தம் கிளாஸ் இருந்ததோ தப்பிச்சோமோ இல்லாட்டி விவகாரத்திலேயே இருந்தோம் கிளாஸ் இல்லாமல் கோவிந்த நாம சங்கீர்த்தா கோவிந்த ஆயிடும் போய்டுவோம் எங்கேயோ இப்போ இந்த விஷயத்தை பாருங்கள் இப்போ நாலு தோஷம் சொல்கிறார் நாலு தோஷம் என்னங்கிறது நான் இப்போ சொல்லலை முதல் தோஷம் இப்போ சொல்கிற சு தோஷத்தை பார்ப்போம் அப்புறம் ஒரு ஒரு தோஷமும் பார்க்குற போது அந்தந்த சமயத்தில் அதை பார்ப்போம் ஏன்னா நிறைய புத்தி சக்தி வேண்டி இருக்கு என்ன ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே இப்போ தெரியும் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே அப்படின்னு இதனுடைய ஆழம் இப்பதான் தெரிய போறது அப்ப என்னாச்சு அவங்க மாத மத சத்காரியவாதத்தில் என்னாச்சு காரியம் காரியம் காரணம் என்னது அவஸ்தா பேதா காரியம் என்பது தோற்றத்துக்கு வந்துள்ள நிலை காரணம் என்பது தோற்றத்துக்கு வராத நிலை இரண்டும் ஒன்றுதான் நிலை வேறு ஆனால் இந்த உலகத்துக்கு காரணம் எதுன்னு சொல்றபோது பிரதானம்னு சொல்லுகிறார்கள் அந்த பிரதானம் எப்படிப்பட்டது நித்தியம் என்கிறார்கள் இந்த பிரபஞ்சம் எப்படி நம்ம அனுபவத்துல என்ன தெரியுது அனித்யம் தெரியாது அனித்தியம் சரி அதை விளக்கி சொல்றாரு இப்ப அதனால ரெண்டு தோஷம் வரப்போறது அப்பா முக்கியமா ஒரு ஒரு தோஷம் அந்த ஒரு தோஷத்துல ரெண்டு அம்சம் என்ன ஆகும் ஒன்னு காரியம் வந்து காரியம் வந்து அனித்யம் காரணம் வந்து நித்தியம் இப்போதான் முக்கியமான கேள்வி காரணம் நித்தியம் காரியம் அனித்யம் இது என்ன ஆகும் ஒன்று காரணம் வந்து ரெண்டும் காரணமும் காரியமும் ஒன்று ஆனால் காரணம் நித்தியம் காரியம் அனித்தியம்னு சொன்னால் காரணத்துக்கு அனித்யத்துவ தோஷம் வரும் இல்லாட்டுக்கு இல்லாட்டி காரியத்துக்கு நித்தியத்துவ தோஷம் வரும் காரியக்கு நித்திய தோஷா இல்லாட்டி காரணத்துக்கு அனித்ய தோஷம் வந்துடும் ஏன்னா ரெண்டு ஒன்று இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறேன் புரியுறதா இப்போ நம்ம சத்காரியவாதியா அஜாத்தியவாதியா வேற வழி இல்லை வரும் பாருங்கள் இன்னும் இருக்கு நல்லா இருக்கு பாருங்க படிக்கலாம் இப்போ விஷயம் இப்போ வந்து நம்பர் டூ நம்பர் ஒன் நம்பர் டூ போட்டு பார்த்தா தெரியும் காரணம் இஸ் ஈக்குவல் டு காரியம் என்ன காரணம் இஸ் ஈக்குவல் டு காரியம் காரணம் இஸ் ஈக்குவல் டு நித்தியம் காரியம் இஸ் ஈக்வல் டு போட்டு பாருங்க இந்த நம் இது மேலேருந்து கீழே கணக்கு போட்டு பாருங்கள் காரணம் இஸ் ஈக்குவல் காரணம் இஸ் ஈக்குவல் காரியம் இஸ் ஈக்குவல் டு அனித்யம் சரியாக சேருதா சேரவே மாட்டேங்கிறது ஒன்று இது நித்தியமாயிடும் காரியம் நித்தியமாயிடும் இல்லாட்டி காரணம் அனித்யமாயிடும் என்ன சொல்லணும்னா காரண அனித்யத்துவ தோஷகா காரிய நித்தியத்துவ தோஷகா இந்த ரெண்டு தோஷம் இதில் வரும்ப்பா ஆகவே இந்த இதான் நீ இதெல்லாம் தர்க்கம் தான் ஞானம் வச்சுக்கோ முழுக்க முழுக்க தர்க்கம் நீயும் தர்க்கத்தில் தான் பேசுற நீங்கள்லாம் தர்க்க பிரதானவாதிகள் நாங்கள்லாம் வேதாந்திகள் நாங்கள் வேதாந்தத்துக்கு தான் இப்ப சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மனை வச்சுருக்கோம் நாங்கள் நீ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்லை நீ எந்த தர்க்கத்தை வச்சுட்டு பேசுறையோ அதே தர்க்கத்தில் நான் கேள்வி கேட்குறேன் சொல்லப்போனா இது நையர்களே இவர்களை பார்த்து கேட்கிற கேள்வியாகவே சங்கராச்சாரர் குறிப்பிடுறார் அந்த கேள்வியை தான் நம்ம கேட்குறோம் நாம அனுமோதமாக யுக்தியை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் யாருடைய மதத்தில் படிக்கணும் எவருடைய அபிப்பிராயத்தில் எவருடைய கருத்தில் எஸ்யாங்கிறார் மதத்தில் பரிணமிக்கிறது காரணமே காரியமாக பரிணமிக்கிறது காரியமாக பரிணமிக்கிறது அப்ப என்னாகிறது காரணம் தசிய ஜாயத்தை காரணம் காரணம் காரணம் தசிய ஜாயத்தை யுக்தியை நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் நம்ம அபிப்பிராயத்தை தான் சொல்றோம் காரணம் தசிய ஜாய் காரணம் காரணம்தான் காரணமே காரியமாக பிறக்கிறது தோன்றுகிறது அப்படி சொன்னா ஜாயமானம் கதம் அஜம்பவே ஏன்னா நம்ம காரணம் இருக்க அந்த காரணம் வந்து தோன்றுவதா தோன்றாததா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த காரணத்தை வந்து நம்ம என்ன சொல்றோம் அஜம்னு சொல்றோம் நம்ம மதத்துல என்ன சொல்றோம் காரணம் அஜம்னு சொல்றோம் அவங்க என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் பிரம்மசூத்திரத்துல பாத்தீங்கன்னா தெரியும் பிரம்மனுக்கு என்னெல்லாம் லட்சணம் இருக்கோ அத்தனை லட்சணத்தையும் பிரதானத்துக்கு போட்டுவிடுவாங்க அவங்க அதை வச்சுக்கிட்டு அவங்க பிரதானத்தை சொன்னாங்கன்னா அது நிறைய தோஷம் வருங்குறதை காட்டுவோம் நம்ம இப்போ காரணம் வந்து ஜாயமா ஜாயமானம் காரணம் கதம் அஜம்பவேத் ஜாயமானம் காரணம் காரணமே காரியமாக பரிணமித்தால் காரணத்தை பிறவாதது என்று எப்படி சொல்ல முடியும் பிறக்காதது என்று எப்படி சொல்ல முடியும் நம்ம வேதாந்தத்தை வச்சுன்னு பேச வேதத்தை வச்சு பேசுகிறோம் வேதத்தில் சொல்லியிருக்கு பிரம்மன் காரணம் வந்து அஜகான்னு சொல்லியிருக்கு நீயும் ஆஸ்திகன்தான் நாஸ்திகன் கிடையாது நாஸ்திகன்னா நம்ம சொல்ல வேண்டியது இல்லை அவனுக்கு வேறு பாஷையில் பதில் பேசுவோம் ஆஸ்திக மதம் இல்லை நீ ஆஸ்திகன்தான் ஆஸ்திகனான நீ வேதத்தை வச்சுக்காம தர்க்கத்தே வச்சுன்னு இப்படி பேசுற ஆனால் வேதப்படி பார்த்தா காரணம் வந்து அஜஹா அஜம் அப்படி இருக்கு ஜாயமானம் கதம் அஜம் பவேத் தோன்றுவது எப்படி அஜமாக முடியும் பிறவாததாக முடியும் பிறப்பது எப்படி பிறப்பற்றதாக இருக்க முடியும் பிறப்பற்றதாக இருக்க முடியும் இங்கே வேதத்தை கொண்டு வராமலே இதுக்கு பதில் சொல்ல முடியும் நான் உங்களுக்கு புரியுறதுக்காக சிம்பிளாக சொல்லிவிட்டேன் அவ்வளோதான் அஜம்பவேத் பின்னம் நித்தியம் கதம் செ தத் அப்படிங்கிறார் கதம் நித்யம் தத்து நித்யம் தத் கதம் தத்து நித்தியம் பவேத் அது எப்படி நித்தியமாகும் எப்படி நித்தியமாகும் காரணம் வந்து நித்தியமா நித்தியமா உங்கள் மதத்தில் காரணம் வந்து நித்தியம் ஆனால் அந்த காரணம்தான் பிறக்கிறது காரணம் தான் காரியமாக பிறக்கிறது காரியமாக போது அது நித்தியமாக அநித்தியமானு கேட்டால் காரணம் நித்தியமாயிருந்து அது காரியமான காரிய அநித்தியம்ன்றது நம்முடைய அனுபவம் அப்படி இருக்கிற போது அது எப்படி நித்தியமாகும் அது எப்படி அஜமாகும் எப்படி நித்தியமாகும் கதம் அஜம் பவேத் கதம் நித்தியம் பவேத் கதம் பின்னம்வேத் பின்னம் பவேத் அது எப்படி ரெண்டாக ஆகும் காரணமும் காரியமும் எப்படி ரெண்டாக முடியும் நித்தியமான காரணம் அஜமான காரணம் அனித்தியமான காரியமாக எப்படி ஆக முடியும் எப்படி பின்னமாக முடியும் வேறாக முடியும் எப்படி அது விரிய முடியும் பரவ முடியும் நடக்காது ஆக இந்த ரெண்டு தோஷத்தை சொல்றாரு நீங்க இந்த பின்ன இந்த ஸ்லோகத்தை ரொம்ப பார்க்காதீங்க நிறைய பாஷைகள்லாம் பழகிறது ரொம்ப கடினம் ஏன்னா வந்து ஆதிசங்கரே ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னால் வந்தவருங்கிறாங்க அதிலே நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது அது வேறு விஷயம் பொதுவாக ஒரு இது இருக்குது சங்கராச்சாரியார் செவன்த் செஞ்சுரி எயித்து செஞ்சுரின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போ அவருடைய குரு கோவிந்த பகத் பாதாச்சாரியார் அவருடைய குரு கவுட பாதாச்சாரியார் அவங்க வாழ் அவங்க காலத்தில் இருந்த பாஷை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியுமா அவங்க பாஷை எப்படிப்பட்டதாக இருக்கும் இது உரைகள்லாம் இருக்குது நம்ம படிச்சுன்னு வரோம் சம்பிரதாயம் இருக்குது காப்பாற்றப்படுகிறது ஆனாலும் இந்த பாஷையெல்லாம் வந்து நமக்கு புரியணும்னு சொன்னால் உங்களுக்கு சாதாரணமாக வச்சுருக்கிற சம்ஸ்கிருத பாஷையை வச்சுட்டு புரிஞ்சிக்க முடியாது ஒன்றும் வேண்டாம் இப்போ இப்போ வந்து இப்போ இமெயில் லாங்குவேஜ் எல்லாம் இருக்கேன் இமெயில் எஸ்எம்எஸ் எல்லாம் பார்த்தா ஃபார்ங்கிறதுக்கு நம்பர் ஃபோர் போட்டுடுறாங்க போட்டுடுறாங்க யுவருங்கிறதுக்கு யூஆர் தான் போடுறாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சேன் என்ன ஆகும் இது மாதிரி எத்தனையோ நானே இப்போ தான் படிக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் அந்த வந்து அப்படி இருக்கிற போது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தைகள் அதுவேஷம் கழிச்சு வர்ற குழந்தைகளுக்கு அது வந்து பழைய பாஷை மாதிரி தெரியும் கைவல்ய பொன்னம்பல சுவாமிகள் விளக்க உரை உங்களுக்கு அவர் வந்து இவர் என்னன்னா அது வந்து தாமரைன்னா இவர் பத்மம்னு எழுதுவர் அந்த பாட்டிலே தாமரைன்னு இருக்கும் இவர் பத்மம்னு எழுதுவர் அந்த தமிழெல்லாம் வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறதே கடினமாக இருக்குது பின்னையோ என்ன எணின் அப்படின் நில்லாம்பர் நில்லான்னா நிற்கும்னு அர்த்தம் அப்படி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு அவங்க எழுதினானா நமக்கு அந்த பாஷை புரியணும் இல்லையா அது மாதிரி இந்த வரிகளெல்லாம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் சிம்பிள் தான் ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒழுங்காக பண்ணும் பின்னம் கதம் அஜம் ஜாயமானம் கதம் அஜம் பவேத் ஜாயமானம் கதம் பின்னம் பவேத் ஜாயமானம் நித்தியம் கதம் பவே தத்து நித்தியம் கதம் விளக்கமா அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இப்போ நம்ம ரெண்டு தோஷத்தை பார்த்துருக்கோம் அதுதான் இந்த வகுப்போட சாரம் சத்காரியவாதத்தை ஏற்றுக்கொண்டால் காரணத்திற்கு அனித்தியத்துவ தோஷமும் காரியத்திற்கு நித்தியத்துவ தோஷமும் சித்திக்கிறது எனவே சத்காரியவாதத்தில் குறைபாடு இருக்கிறது அஜாதிவாதத்தில் குறைபாடுகள் இல்லை அச்காரியவாதத்தின் குறைபாடுகள் என்னது வெளி பெட்ட வெளி தெல்ல தெளிவாக புரிகிறது அசத்காரியத்தோட தோஷம் இலக்கணப்பிழை சமஸ்தோஷமும் அதுல இருக்கு சத்காரியவாதத்துல நுணுக்கமா ஆராய்ச்சி பண்ணினா இந்த காரணத்துவ காரிய நித்தியம் வருகிறது அஜாதிவாதத்துல இந்த வம்பு இல்லை அப்படி சொல்லி அஜாதிவாதத்தை நிரூபணம் பண்ண போறார் நம்ம இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் ரெண்டு ரெண்டு இன்னும் இன்னும் மூணு இன்னும் தோஷங்கள்லாம் இருக்கு இன்னொரு தோஷம் இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு தோஷங்கள் இருக்குது மத்தியான வகுப்பில் பார்க்கலாம் இன்றைக்கி வகுப்பு மாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை அறிவோம் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் முதல்ல ஸ்லோகத்தை சொல்லிவிடுறேன் அதுக்கு பிறகு நான் அறிவிப்பை அறிவிக்கிறேன் ஓம் ஜாக்ரதாதித்ரயோன் முக்தம் ஜாகிரதா அதிமயம் ஓசுசம்வேம் யம் தன்னியரோ குருராத்மேதி மூர்த்திவிமமவெஹாஜிமூர்த்தயே ஜனதுள்ளேரி அனந்தஜன்மங்கண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்திநல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செயுமாருன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி